அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டில் நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவேலியிலிருந்து சிம் மனுவல் இதனால் சிந்தனையின் தலைப்பு விடா முயற்சி அந்த குடும்பத்தில் வறுமை சூழ்ந்திருந்தது மகனை படிக்க வைக்க கூட வழியில்லாமல் பெற்றோர் திண்டாடினர் தாயின் வேண்டுகோளின்படி அலுவலகம் ஒன்றில் வேலைக்கு சேர்ந்தான் மகன் ஆனால் அந்த வேலையில் ஈடுபட அவன் மனம் ஒப்பவில்லை தன் தாய்க்கு எழுதிய கடிதத்தில் அம்மா நமக்கு கிடைத்திருப்பது ஒரே ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையை அலுவலக பையனாகவே கழித்துவிட விரும்பவில்லை எனவே இந்த வேலையை விட்டுவிடப் போகிறேன் என மகான் எழுதினான் பின்னர் அவன் வேறு வேலை தேடி பல இடங்களுக்கும் சென்றான் தோல்வியை கண்டு மனம் துவழவில்லை அவனுக்கு இலக்கியத்தில் கொஞ்சம் ஆர்வம் இருந்தது கதைகள் எழுதினான் நாடக ஆசிரியனாக உயர்ந்தான் இலக்கியத்திற்கான மிக உயரிய விருதான நோபல் பரிசு அவனை தேடி வந்தது அவன் அன்று எடுத்த முடிவு உலகம் முழுவதும் அறிந்தவனாக மாற்றியது இந்த நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்ட அவர் வேறு யாரும் அல்லர் அவர்தாம் ஜார்ஜ் பெர்னாட்ஷா விடியுமென்று பின்னை நம்பு முடியுமென்று உன்னை நம்பு சிந்திப்போம் விடா முயற்சியுடன் செயல்படுவோம் நன்றி